பாடம் இருநூற்றி எழுபத்தி மூன்று முஸ்லிம்களை இழிவாக கருதுவது கூடாது ஆண்கள் மற்ற ஆண்களை பரிகாசம் செய்ய அவர்கள் இவர்களை விட அல்லாஹுவிடம் சிறந்தவர்களாக இருக்கலாம் மேலும் பெண்கள் மற்ற பெண்களை பரிகாசம் செய்ய அவர்கள் இவர்களை விட அல்லாஹுவிடம் சிறந்தவர்களாக இருக்கலாம் ஒருவர் மற்றொருவரை இழிவாக பேசாதீர்கள் பட்ட பெயர்களை ஒருவருக்கொருவர் சூட்டிக்கொள்ளாதீர்கள் பட்ட பெயர் வைப்பது ஒருவர் விலகவில்லை அவர்களை அணிந்த காரர்கள் அவர் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் புறம் பேசி குறை கூறி தெரிவோர் அனைவருக்கும் கேடுதான் நூற்றி அத்தியாயம் ஒன்றாவது வசனம்